வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் நேரில் வந்து உறுதியளிக்க வேண்டும் என வலியுறுத்தி எட்டு கிராமங்களை சேர்ந்த மக்கள் தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கை விரைந்து விசாரிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சென்னையில் ஐ போட்டி நடைபெற்றால் தொண்டர்கள் ரசிகர்கள் போல் மைதானத்திற்கு உள்ளே சென்று முற்றுகையிடுவர் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெறும் ஐ பி எல் போட்டியை காண வரும் ரசிகர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் விதமாக சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் இரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன ரசிகர்கள் கருப்பு உடை அணிந்து வருவதற்கும் மொபைல் போன்கள் கொண்டு வருவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது முற்றுகை போராட்ட அறிவிப்பு காரணமாக நெய்வேலி நிலக்கரி சுரங்க மற்றும் அனல் மின் நிலைய வளாகங்களில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன தென்னிந்திய நிதியமைச்சர்கள் கூட்டத்தை தமிழக அரசு புறக்கணிப்பது பெரும் துரோகம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் டெல்லியில் இன்று நடைபெறும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் காவிரி நதிநீர் பங்கீடு திட்டத்தை அமல்படுத்தாதது ஏன் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது மேலும் வரைவு மேலாண்மை திட்டத்தை தயாரித்து 23 மூன்றாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது மும்பையில் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள மொபைல் உதிரிபோன் பாகங்கள் எல்சிடி டச் பேடுகள் மற்றும் கவர்கள் ஆகியவற்றை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் இந்தியாவில் பயங்கரவாத செயல்பாடுகளில் தேடப்படும் நபர்கள் பட்டியலில் பாகிஸ்தான் தூதர் அமீர் ஜுபீர் சித்திக் பெயரை தேசிய புலனாய்வு பிரிவு இணைத்துள்ளது சத்தீஸ்கரில் போலீஸ் வாகனம் மீது நாட்டு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் இரண்டு பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணம் அடைந்துள்ளனர் மேற்கு வங்காளம் உள்ளாட்சி தேர்தலில் தலையிட முடியாது என சுப்ரீம் கோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது அயல்நாட்டு செய்திகள் மாலத்தீவில் ராணுவ தளம் அமைக்கும் முயற்சி சீனா ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் இது கவலை அளிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை தடை செய்யவும் ஜெர்மனி நாட்டில் மியூனிச் நகரில் வாழும் தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சீனாவில் மோஹி உள்ளிட்ட நகரங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் நோக்கில் ஹீலாங் ஜியாங் ஆற்றில் உறைந்த பனிக்கட்டிகளை வெடிவைத்து தகர்த்து தண்ணீர் பெறும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட ரசாயன தாக்குதலுக்கு நாடுகள் நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஜப்பானின் மேற்கு பகுதியில் சுமார் ஐந்து புள்ளி எட்டு ரிக்டர் அளவுகோளிலான நிலநடுக்கம் நேற்று அதிகாலை ஏற்பட்டது சிரியாவில் உள்ள ராணுவ விமான தளம் ஒன்றில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் பலர் உயிரிழந்ததாகவும் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது இதனிடையே சிரியாவின் தைமூர் ராணுவ விமான படைத்தளத்தின் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதில் நூறுக்கும் அதிகம் அதிகமானவர்கள் மரணம் அடைந்திருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன வணிகச் செய்திகள் இரு சக்கர வாகனங்களுக்காக கடன் வாங்குவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது வாராக்கடன் அதிகரித்து வரும் சூழலில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆடிட்டர்கள் ரிசர்வ் வங்கியின் கண்காணிப்பில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி நேற்றைய வர்த்தக நேர துவக்கத்தில் அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு பனிரண்டு காசுகள் உயர்ந்து அறுபத்தி ரூபாய் எண்பத்தி காசுகளாக இருந்தது வாகனங்களுக்கான பிரேக்குகளை தயாரிக்கும் ஸ்வீடனை சேர்ந்த பிரெம்போ நிறுவனம் தனது இரண்டாவது ஆலையை சென்னையில் அமைக்க அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் ஆடவர் பிரிவில் இந்தியா மூன்றுக்கு என்ற கணக்கில் நைஜீரியாவை வீழ்த்தி தங்கப்பதக்கம் பெற்றது இதே போல பேட்மிண்டன் போட்டியிலும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளது காமன்வெல்த் போட்டிகளில் எட்டு தங்கம் உட்பட பதினேழு பதக்கங்களுடன் இந்தியா மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது காயம் காரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து கேதார் ஜாதவ் விலகியுள்ளார் திரைச்செய்திகள் பூர்ணா நடித்த படு பயங்கரமான பெய்ப்படம் ராட்சசி ஆந்திராவில் வெற்றிகரமாக ஓடி வசூல் சாதனை செய்த தெலுங்கு படம் இப்படம் குந்தி என்ற பெயரில் தமிழில் மொழி மாற்றம் செய்யப்படுகிறது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பெயரை மாற்றும் வரை எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளப் என இயக்குநர் பாரதி ராஜா அறிவித்துள்ளார் விக்ரம் நடிக்கும் மகாவீர் கர்ணா திரைப்படத்தின் படப்பிடிப்பு அக்டோபரில் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் மாதவனின் மகன் வேதாந்த் தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற சர்வதேச நீச்சல் போட்டியில் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் சமயம் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்